எட்டு தனி பெரும் கருணை ஜோதி ம்சயல் கூடோய்தே எல்லா வல்லாந்தனையே எத் தேம் செயல் கூட அம்பல்லான் தாழை என்று ஏ வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரிய நின் கோவே துன்றுமல வெம்மாயை எற்று வெளிக்கு உள்வெளி கிடந்த சும்மாயிருக்கும்கோ ிருக்கும் சுக்துறந்து <schön Medicine> <samplingseen> துறந்து பசி வந்த போது அங்கு சென்று இரந்து தின்று இல்லம் துறந்து பசி வந்த போது அங்கு சென்று இரந்து தின்ற சொல்லும் செயலுமற்றே சுகாதீர பெருவெளி கே சொல்லும் எல்லாம் முன் செயலே உலகத்தில் மனித தேகத்தை எடுத்துக்கொண்ட அத்துணை உயிர்களும் இறந்து திண்டுகின்றது றந்து தின்பது என்பது கேட்காமல் கேட்டு வாங்கி உண்பது வீட்டுக்கு போனா சோறுபரு நேரத்துக்கு போயிருவோம் அம்மா வீட்டுல இந்த போடுறதுக்கு வேண்டிய தயார் நிலையில இருக்கும் சமயத்துல இல்லாமலும் இருக்கும் போய் கையை கழுகுனம்னா இந்த மாதிரி தட்டை கொண்டு வந்து போடும் அதற்கும் என்றுதான் பொருள் ஒரு வழியா போயிட்டு இருக்கோம் பசி வருது பசி வந்த காலத்துல கையில காசு இருக்கணும்னா அந்த காசு எடுத்துட்டு போய் ஒரு ஹோட்டல்ல உணவு விடுதலை கொடுத்தோம்னா அங்கே நின்னம்னா அவன் கொண்டு வந்து போடுவான் அதற்கும் இறந்து தின்பது என்பதுதான் பொருள் அடுத்தபடிய தர்மம் எல்லாம் செய்வாங்க தானம் எல்லாம் செய்வாங்க தர்மசால எல்லாம் நடத்துவ அங்கெல்லாம் போய் நாம் அமர்ந்து சென்று இறந்து உண்போமானால் அதற்கும் இறந்து தின்பது என்பதுதான் பொருள் இந்த இறந்து கேட்டு கேட்காமல் வாங்கி உண்பதற்கு என்ன ஒன்று வராமல் இருக்க வேண்டும் பசி என்ற ஒன்று வராமல் இருக்குமே என மனிதன் இறந்து தின்று கேட்காமல் கேட்டு பெற்று இந்த பையை அடைக்க வேண்டிய நிர்பந்தமானது சில பேர் சொல்லுவாங்க சொத்து வச்சிருக்கேன் எனக்கு என்னங்க சொத்து அஞ்சு தலைமுறைக்கு சொத்து சேர்த்திருந்தாலும் வாங்கித்தான் சாப்பிடுங்க வீட்டுல போயிட்டு என்ன ஆச்சா என்ன குழம்பு வச்சிருக்க என்ன வந்து எவ்வளவு கையுங்க வேறு வழி இல்லை அதில் ஒன்று பெருமை பேசி ஒன்னும் ஆக போறதில்லை காரணம் பசி வந்த காலத்தில் என்பது நேதியாகி போய்விட்டது உலக மாந்தர்களுக்கு கேட்காம வாங்கி சாப்பிடறது இடம் பொருள் காலம் அறிந்து போடுவது வாங்குவது அமாவாசைக்கு போடுறது பௌர்ணமிக்கு போடுறது திருவோணத்துக்கு போடுறது தினச்சனைக்கு போடுறது இதுல என்ன போட்டான்னு போடுறேன் வந்துங்கிறேன் உள்ளே இருக்கின்ற அந்த பொருள் அதை எடுத்துக்கொண்டு அதை அனுபவித்தால்தான் அது உன்பது மலமாக இல்லாது அமுதமாக மாறும் காட்டு வாங்கி சாப்பிட்டானோ அவனா போட்டானோ உண்பது இதுவாக மாற வேண்டும் அமுதமாக மாற வேண்டும் அந்த உண்டது அமுதமாக மாறுகின்ற பொழுதுதான் பசியினுடைய தன்மை என்ன என்று அந்த சாதகனுக்கு அந்த ஜீவனுக்கு விளங்கும் மற்றவர்களுக்கு ஒருபோதும் விளங்காது பசி முடிஞ்சுச்சா போயிடுவோம் மற்ற வேலை பார்த்து பசி உண்டா பாத்துக்கலாம் நாளைக்கு வரும் பாத்துக்கலாம் அந்த பசியினுடைய அருமை அவர்களுக்கு தெரியாது அந்த பசி என்ற பிணி இவர்களை அந்த மேய்ந்து இந்த உடலை சுக்குரூராக சிவரி நாளை மாண்டு போய்விட போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது அதேனாலதான் பசியினால செத்து போகின்றவர்களை விட அந்த பசியை நிவேத்து செய்து உண்டு கழித்து செத்து போகின்றவர்கள் கொடாம கோடி தினம் குற்றமா இருக்கு திங்காட்டியும் குற்றமா இருக்கு உண்மைதான் நாமெல்லாம் சாமானிய மக்கள் மகான்கள்ல்ல நமக்கு பசி வந்த காலத்திலே நாம் ஒன்றை தேடுகின்றோம் ஏதாவது ஒண்ணு வயிற்றுக்கு போட்டுகிறதுக்கு அவ்வாறு போட்டுக்கொள்ளுகின்ற உணவில சற்று ஏறுமாறாக உனது சிந்தனை இருக்குமே உண்டது மலமாக போய்விடும் மலத்தினுடைய தன்மை நமக்கு தெரியும் அந்த சிந்தனையினுடைய செயலாக்கம் சற்று ஏறுமாறாக இருப்பாது இந்த உணவானது உள்ளே போகுமானால் அது அமுதமாக மாறிவிடுகிறது மலத்திற்கும் அந்த சத்து பொருளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது மலமானது தெரியும் நாரும் சத்துப் பொருளாக மாறியது என்ன ஒரே வாயில்தான் போகுது ஒரே இறப்பைக்கு தான் போகுது இந்த பிராணன் உள்ளதல்ல அபானன் வெளியே தெல்லுது எப்படி அது மலமானது நாராது அது வந்து அமுதமா போய் வேறுபாடு இல்ல என்ன புது கதையா இருக்கு அப்படி ஆகிறதுக்கெல்லாம் இந்த உடம்புல வேண்டிய நிலைகள் இருக்கா இதெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் கேள்விகள் எழும் ஆகையினாலதான் இந்த மார்க்கத்திற்கு அடிப்படையாக வாழையடி வாழையாக வந்தவர்கள் மட்டும்தான் நீடித்து நிலைத்து இதிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் பார்ப்பார்கள் கேட்பார்கள் பார்த்ததும் கேட்டதும் படித்ததும் அவலமாய்ப்போனதன்றோ மகான்கள் அதை அமுதமாக்கி விடுகின்ற ஒரே காரணத்தினால அவர்களுக்கு அந்த பசியினுடைய தன்மை அற்று போய்விட்டது பசியினுடைய தன்மை என்னவென்று தெரியு அற்றுன காரணத்தினாலே பசி என்று சொல்ல நெருப்பை அவர்கள் எடுத்து இந்த உலக மக்களுக்கு போதனை செய்ய வேண்டிய காலத்திலே போதித்து அதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் தெரியணும் ஒவ்வொரு மனிதனுக்கு பசின்னா என்னன்னு இந்த பசியின் தன்மை தெரியாத வரைக்கும் இந்த மனிதன் ஆமனேய சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய தயாவிசாரம் ஒருபோதும் தோன்றாது இந்த மரமானது கனியாது கல்லாகவே இருக்கும் ஆகையினால் தான் மகான்கள் சொல்லுகிறார்கள் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தால் உண்மை பசி என்ற உணவின் நோக்கம் ஆண்டவரை நினைக்கின்ற காலத்திலே அலுவலக ஆதாரத்தில் இச்சை செல்லாது இந்த உலக பராக்குமுகமாகிய மாயாஸ்வரூபத்திலே உனது எண்ணங்களும் செயல்களும் வித்தும் செயல்படுகின்ற காலத்திலே நீ இந்த சத்துப் பொருளை இழந்து உனக்கு இந்த பசி என்ற ஒன்று தோன்றுகிறது காலையில போய் நாலு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப முக்கியமான அஞ்சு மணி அடுத்து ஒரு நாலு பசிக்காது ஒரே இடத்துல இருந்தது காலையில யாரும் ஓட்ட ஆரம்பிச்சோம்னா ஓட்டிக்கிட்டே இருப்போம் அம்பாட்டுக்கு சாயங்காலம் பொழுது போற வரைக்கும் பசி தெரியாது முன்னேறம் வேலை பார்த்து பசியே தெரியலைங்க போட்டு போட அடுத்து நினைத்த உலக விவகாரங்களை பார்க்கின்ற பொழுது அந்த பசி சாப்பிடலைங்கிற சிந்தனை வந்து அந்த பசி வந்த காலத்துல ஒரு சின்ன சின்ன உதாரணம் இருக்கு சிந்தனை ஒரு பக்கம் செயல் உறப்பக்கமாக இருக்கின்ற பொழுது இந்த பசி இவனை மெய்ந்துவிடும் தின்றுவிடும் இந்த சிந்தனையினுடைய செயல் எங்கு இருந்தால் இந்த பசிக்கு இவன் எப்பொழுது அடிமையாகாத நிலை ஏற்படும் ஒரு புறம் பார்த்தால் பசிக்கு சோறு இட வேண்டும் ஒருபுறம் பார்த்தால் பசிக்கு இட்ட சோறானது அமுதமாக மாற வேண்டும் அல்லது மலமாக போய்விட வேண்டும் ஒருபுறம் பார்க்கின்ற பொழுது இந்த பசி என்ற ஒன்றே ஏற்படாது இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் இதற்கு சாத்தியமா இந்த மனித தேகத்திற்கு உண்டா கேள்வி எல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும் பல பட்டினி கிடந்தவர்களை பார்க்கிறோம் பல உணவு இல்லாது இருக்கின்றவர்களையும் பார்க்கிறோம் வேண்டியத்துணை வல்லமைகளையும் தேகத்தினுள்ளே இறை என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோடி அற்புத சுருவமாகிய கற்பக விருட்சம் போல் உனக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறது அதை வளர்த்துக் கொள்ள தவறி போன காரணத்தினாலே வெளியிலிருந்து உணவுகளை நீ எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அநியாய நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய் அதற்கு நீதானே முழு பெருப்பு பசிக்கு அலையா அலைய வேண்டியிருக்கு உணவுக்கு அலையா அலைய வேண்டிருக்குறா சிந்தனை காலையில என்னங்க அப்புறம் பத்து மணிக்கு என்ன பதினோரு மணிக்கு என்ன பன்னெண்டு மணிக்கு என்ன மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் ராத்திரிக்கு பாருங்க ஓட்டலா பெருத்து போச்சு எங்க பார்த்தாலும் உணவு விடுதியா இருக்கு வீட்டுல ரொம்ப பொம்மை சமைக்கிறதே கிடையாது அவ்வளவு தேவைப்படுகின்றது இந்த அல்ப வயிறு வந்து அதனால் நமது தமிழ் மக்களோ ஒன்பது நாளி என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒன்பது நாளை அது இருந்தாலே இந்த உடம்புக்கு போதுமானது இந்த நாலு அளவு நீ உண்ணுவாயனால் உனக்கு பசியினுடைய தன்மை என்னவென்று தெரியும் ஓரளவு தெரியும் அதுவும் கிடைக்காத பொழுது சுருண்வான் இந்த நாட்டில் அறுபது சதவீதம் பேர் பசியில வாடிக்கொண்டிருக்கிறார்கள் சோரி கிடைக்கல இந்த கணக்கு யாரு சொல்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாட்டு சபையினுடைய துணை நிறுவனம் சொல்லுகிறது இந்தியாவிலே அறுபது பேர் சோர் இல்லாம எப்படி சரியா இருக்குமோ சரியாத்தான் இருக்கு மீது நாற்பது பேர் எப்படி எப்படி இல்லாம வாழ்றான் அதை பத்தி நமக்கு தேவையில்லை இந்த நாட்டினுடைய சொந்த யத்து குடிமகன் பசியில அவதிப்பட்டுக்கொண்டு தெருவோரம் துணி இல்லாம கிடக்கலாம் இதை பற்றி யார் கவலைப்படுவது அவை பார்க்கறதுக்கே படாத பாடுபாடாக இருக்கும் போது அடுத்ததும் பசி எங்கெங்க போக்குறது அவதவனுக்கு சோத்துக்கு போடாத பாடுபட வேண்டியிருக்கு காலையிலிருந்து உத்தியோகம் பார்க்க வேண்டியிருக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரையும் வேலை பார்க்க வேண்டிருக்கு வியாபாரம் பண்ண வேண்டிருக்கு ஓட வேண்டிருக்கு உடையார வேண்டிருக்கு எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டிருக்கு அடுத்தவனை பத்தி எங்க பாக்க துறந்து பசி வந்த போது அங்கு சென்று இறந்து தின்று இந்த தேகத்தினுள்ள இருக்கின்ற பற்றுகள் நீங்கிவிடுமையானால் இடதுபுறத்தில் இருக்கு சோறு தாயினுடைய கையிலே ஒரு கலசம் இருக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க எல்லா சித்திரங்களும் இருக்கும் ஒரு கலையை வச்சிருப்பாங்க இடதுபுறத்தில் அந்த கலையம் இருக்கும் அந்த அம்மா கையில் அவளுக்கு பேரு என்ன கேட்டீங்கன்னா என்ன பேர் வச்சிருக்கான் காசியில் அன்னபூரணி அவ எங்க இருக்கா இடதுபுறத்திலே இருக்கிற சோர இருக்கு அவ தனியா தான் இருப்பா அந்த அம்மா அவளுக்கு துணையெல்லாம் கிடையாது இருந்து அவளுக்கு கணக்கு சொல்லணும் யாராவது கூட மாட இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமையும் இந்த தேகத்தில் உள்ள ஆன்மாவுக்கு உயிருக்கு ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சாமியார் ஆறு மாசம் சோறு இல்லாம இருக்கா இவன் வந்து பத்து நாள் இருந்து செத்து போவான் அவர் மட்டும் இருக்கார் நம்ம இருந்து பார்ப்பேன் சொல்லிட்டு இருக்கிறது சிந்தனை விவகாரத்திலே இன்னைக்கு முத நாளா ஒன்னாவது முடிஞ்சு போச்சு நாளைக்கு அடுத்த நாளா இரண்டாவது நாள் இவன் என்னை பட்டினி இருந்து என்ன பண்ண போற எதுக்காக இருக்க போற பட்டினி விரதம் சொல்லுவான் இப்ப ஒருத்தர்றாண்பார்பு பசியான் சேலத்தில் ஒரு பையன் இருந்துட்டு இருக்காங்க அவன் பையன் அவங்க பெரிய ஆளுதான் பாராணுன்பு யாரையும் பாக்குறதில்ல பசியானு சோறு திங்கிறது இல்லை பேசானோன்பு பேசறதில்ல அதுதான் விரதம் உலகத்தில் இரண்டு விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று காப்பது விரதம் அடுத்தது கொல்லாமை விரதம் யார் ஒருவர் ஒரு பொருளை நித்தியமாக வைத்து காப்பாற்றுகின்றார்களோ அவர்களுக்கு விரத விரதத்தை நிலையை அனுசரிக்கின்றவர்கள் கடைபிடிப்பவர்கள் என்று பெயர் அவர்கள் ஒருபோதும் எந்த உயிரையும் கொல்ல மாட்டார்கள் கொல்லாமை வெளியே ஆடு வழி மீனவற்றதில்லை கொல்லாமை என்பது உள்ள இந்த உயிரை காக்கின்ற உத்தமர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் ஒருபோதும் உயிர்களை கொல்ல மாட்டார்கள் கொல்லாமை விரதம் என கொண்டமை தல்ல கொல்லாமை என்பது விரதம் ஆறு கோடி ஆறு கோடி மாயாசக்திகளின் அந்தரங்கங்களிலே விளையாடுகின்ற அணுப்பொருளை கொல்லாமல் இருக்கின்றது விரதம் வெளியான ஆட்டை போட்டுறதுல மாட்டை போட்டுறதுல கொசு அடிக்கிறது இல்லை அதெல்லாம் விரதம் அதெல்லாம் வேற அது ஆறு கோடி மாயா சக்திகளின் அந்தரங்கத்திலே உறவாடுகின்ற அணுக்களை கொள்ளாமல் இருப்பது விரதம் அவர்களை இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி அற்புத சுருவம் ஒருபோதும் தள்ளி வைப்பதில்லை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிறது மற்றவர்கள் அணைத்துக் கொள்ளுகின்றதுனாலே அந்த கொன்று போகின்ற கொன்று கொன்று தின்றதெல்லாம் மலமாக போய் இந்த தேகமானது அங்க பொழுதடைந்து அங்கீகீனமாகி அங்கும் பழுதுபட்டு கடைசியிலே போகின்ற விஷயத்தை அன்றாட வாழ்க்கை ஆகி போனதினாலே இதை மாற்ற வேண்டும் மாற்றி இந்த உலக மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று மகான்கள் முயன்று முயன்று தோற்று போயிருக்கிறார்கள் பெருமான் நமது அவருடைய தோல்வியை ஒப்புக்கொண்டவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றார் யா எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற தண்டை நிட்டு சொன்னாலும் கேட்கறதில்லை மிரட்டு சொன்னாலும் கேட்கறதில்ல ஐயோ இதென்ன பாவம் இந்த ாலே சாமானிய மக்களாகிய பசி என்ற நெருப்பை உணவினால் அணை எல்லாரும் அணைக்க முடியாது தெரிந்தவை தான் அணைக்க முடியும் மற்றவங்க அணைக்க முடியாது ரெண்டு நாளைக்கு போடுவாங்க போட போட்டு போட்டு என்னடா சுகத்தை கண்டோம் அப்ப சுகத்தை கேட்டு சுகத்தை ஆடி சுகம் வரும் என்றுதான் போட்டு எதிர்பார்ப்போடு தான் அம்மாவாசையா போடணும் அம்மாவுக்கு நல்லது பிள்ளைகளுக்கு நல்லது நமக்கு நல்லது நம்ம நாட்டு எதிர்பார்ப்போடு கூடிய தர்மம் கோயில பிள்ளை படிச்சு எழுதிருக்கு சாமி நாளைக்கு எழுதிட்டு இருக்கு மெட்ரிகுலேஷன் எழுது ஆயிரத்தி மார்க் வரணும் சாமி சரி சரி என்ன பண்றது ஆண்டோரா மார்க் போடுவாரு பிள்ளைக்கு அறியாமையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வெட்ட வெளிச்சமாக பயன்படுத்துறா துணிஞ்சி பயன்படுத்துறையா இந்த அறியாமையை மக்களை அடிமைப்படுத்துகின்றார்கள் ஐயா இன்னைக்கு இந்த மக்களை சிந்திக்க வைக்கிறதே இல்லையே ஒரு பாத்தம் போற வழியில் அருளாசி பெற்று அம்மான்னு போட்டிருக்கான் அம்மா எப்படி இருக்காருன்னா சட்டை போட்டு ஒரு காய் வெட்டி கட்டிட்டு இருக்கான் இந்து அம்மா தனியா போட்டிருக்கான் அது அரசியல் அம்மா பெத்தகளை எவனும் அம்மான்னு சொல்றதுல சோறு போடுறது இல்லைங்க அவட அம்மான சொல்ல மாட்டேன் அந்த பயலு அந்த சாமியார் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் ஆன்மீகம் சொல்லிட்டு இருக்கான் உள்ள காசு மெடிக்கல் காலேஜ் என்ன என்ன இது நாட்டு மக்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க மேலக்கு எப்படி சே சந்தனை வரும் நீடிய பிணியால் வருந்து ஓர் என் இந்த உள்ளம் அப்படியே நொறுங்கி போகுது அப்படியே பதறி போகின்றது நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுன்னா உள்ள பதறி போகுது உடனே தூக்கிட்டு போடுறோம் நம்ம அண்ணன் ஒண்ணுன்னா தூக்கிட்டு வாடுறோம் செத்துக்கு போலீஸ் முனசிபாலிட்டி ஒரு முன்னூறு கட்டணும் தூக்கி போடுறான் அங்க இங்க எடுத்துட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க ஏத்தி அந்த மண்டபத்துல கொண்டு போட்டு போயிடுவாரு எவ்வளவு பெரிய இறக்கம் இந்த மக்களுக்கு உங்க அத்தா அப்ப ஜத்தா நீ கொண்டு போடுவா மண்டபத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தா அத கூட தூக்கி போறான் ஜெக்கிரி ஜத்தா பரவாயில்ல ஒரு போய் சேர்ந்தா நல்லது தொல்லை ஒழியட்டமையா பெரிய அறியாமையில இந்த மக்கள் இருக்காங்க ஆண்டவர் ஏன் இந்த உலகமாக கூறுகள் இந்த மனித ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த வெளி இருக்கு இந்த மனிதனுக்கு ஒன்றை விட்டு ஒன்றுதாவி ஒன்றை விட்டு ஒன்றுதாவி ஒன்றை விட்டு ஒன்றுதாவி போயிட்டே இருக்கு இல்லாத போல் இல்லாத பேரின்பு சுகையாரி போல எல்லையில்லாத இந்த மாயாசுவரமும் இந்த மனித ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க மகான்கள் சொல்லு அலுவலகத்துக்கு போனா அதிகாரி தொல்லை அங்க மேல கோட்டைக்கு போனா அங்க பெரிய தொல்லை புதியத்துக்கு போனா எங்க போனாலும் தொல்லை சும்மா இருந்தாலும் சொல்லையா இருக்கு மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அதனால்தான் பெரியவங்க சொன்னாங்க கலியுகத்தினுடைய கொடுமையாக அழி யுகம் அழிந்து போகின்ற யுகம் நடந்து கொண்டிருக்கிறது பித்தனை புத்தி சொல்லி ஓதினாலும் பித்தனை போலே ஓடி பிறவி சாகரத்தில் இந்த உலகத்தினுடைய சிந்தனைகள் சங்கற்பங்கள் விகற்பங்கள் அனைத்துமே உனக்கு வித்தாக போய்விட்டது மீண்டும் இந்த உலகத்தை பற்றி பிடிப்பதற்கு வித்தாக போய்விட்டது வராமல் இருக்கிறது போகாமல் இருக்கிறது மாயை எனும் இரவில் துக்கம் இரவென்றால் துக்கம் சதா இந்த அண்ணா துக்கத்திலே மூழ்கி கிடக்கிறது அதனால அந்த துக்கத்தை இன்பமாக நினைக்கின்றது சுகமாக நினைக்கின்றது நினைக்குது இது உண்மையில சுகம் இல்லை சுகமாக இருப்பது போல தெரியுது ஒரு காணல் நீரை பார்த்து ஆனந்தப்படுகின்ற பறவை போல தெரிகிறமே தவிர அது துக்கத்தான் போய் முடியுது முடிவுதில் துக்கம்தான் இருக்கு இருமுறைதான் அப்படியே மயங்கரான அவர் என்னங்க பண்றது மனைவி மக்கள் பொண்டாட்டி பிள்ளை இருக்கு காசு மனு தேவை அப்ப உனது அடிப்படை நிலை உனது அடிப்படையே ஆட்டம் கண்டு போயிருக்கு உனக்கு எதுக்கு இந்த வேலை அடிப்படையே சரி இல்லாம நீ ஐயா மேல அஸ்தீவார்த்த படமா போடாம மேல கொண்டே கட்டுற வீட்டை பாருங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க என்னடா கட்டுறாங்கன்னா ஞான சபை கட்டணி வந்து இடத்த பாருங்க யாரோ இடம் கொடுத்துருக்காங்க போய் ஞானசபை ஒண்ணு கட்டணும் அங்க ஒரு விளக்க வைக்கணும் வரலாறு வைக்கிறது எட்டு பட்டையா கட்டணும் ஆறு பட்டையா கட்டணும் ஆறு பட்டையை கட்டி என்ன பண்ண எட்டு பட்டையை கட்டி முன்ன என்ன முன்ன இப்படிதான் இந்த மக்கள் போய்கொண்டிருக்கிறார் ஆனால் வல்லல் பெருமாவும் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை மகாண்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உன்னை கிண்டு வருத்தப்பட்டிருக்கிறார்கள் இருந்தும் நீ இந்த உலக மாய ஒாக தெரியவில்லை உருடைய நோக்கங்களை மகான்களின் நோக்கங்களை கொண்டு போய் கூட இந்த உலக மாயையிலே செலுத்துகிறாய் ஐயா அப்படி சொல்லிருக்காருங்க இப்படி சொல்லிருக்காரு இதை பண்ண சொல்லியிருக்காரு இதை செய்ய சொல்லியிருக்காருங்க இதை கட்ட சொல்லிருக்காருங்க இன்னும் ரொம்ப அநியாயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு அருட்பாவே மாத்தி மாத்தி எழுதிட்டு இருந்த எழுதணும் அவன் பேர ஏன் போடுறான்னு தெரியல இப்படி எல்லாம் சண்மார்க்கு நெறியானது இந்த உலகம் எல்லாம் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது பிசுவார் ஒரு பக்கம் வழிபாடு ஒரு பக்கம் கூட்டம் ஒரு பக்கம் வாரத்துல ஒரு சோறு மாசத்துல ஒரு சோறு தனம் ஒரு சோறு அப்புறம் நடக்கின்ற சின்ன சின்ன வித்தைகள் அற்ப லாபங்கள் இவைகளெல்லாம் பார்த்து ஆனந்தப்படுகின்ற ஒரு கூட்டம் இவைகள் தான் பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக கேட்கின்றதா பார்க்கின்றதா இருக்கு நிலை எப்ப மாறும் நிலை எப்ப மாறும் எப்படி மாறும் ஏன் இத மாத்தி அமைக்கணும் இது குடியவர்கள் யார் இவ்வளவுதான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் இப்ப இத பத்தி பேசணும் இத்தனை வருஷமா அவங்க பேசலையா இப்படி எல்லாம் கேள்விகள் வரும் கேள்விகளை நீங்கள் தான் கேட்க வேண்டும் நீதான் கேட்க வேண்டும் வெளியில கேட்கப்படாது பதில் உங்களிடத்தில் தான் இருக்கிறது அந்த பதிலுடைய தாரதமியம் மகான்களுடைய சொல்லிலே ஏடுகளிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நீ போய் அடுத்தவன் கேட்டா என்ன பண்ணுவோம் அவனே தேடிட்டு இருக்கிறான் கேட்பான் சாமியை சொல்லுங்கடா நாமளே தேடிட்டு தான் இருக்கான் ரெண்டு மூட அரிசி இருந்தா கூடுறா வீட்டு குடும்பத்துக்கு ஆகும் அன்னைக்கே அவன் பிழைக்க வழி தேடி அவன் மாயையனும் இரவில் என் மனைய தேவிடாதும் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை கல்லூரிகள் எத்தனை பேர் இருக்காங்க ஐந்து பேர்கள் இருக்கிறார்கள் ஒருத்தர் விட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டா இன்னொருத்தர் பிடிச்சுக்குவார் அவருடைய தப்பித்துவோம்னாலும் அடுத்தவர் பிடித்துக் கொள்வார் விடவே விடுறதே கிடையாது அவரை விடவே முடியாது மாயை எனும் இரவில் தேவிட வந்து மன அடிமையை எழுப்பி காலம் காலமாக கருவிகளுக்கும் கருணாதிகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்க விடுதலை பெற்று இல்ல இதுக்கு அடிமைப்பட்டு கிடந்தாலும் பரவாயில்லையா எதற்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறா மனுஷன் உ எப்படியா மனுஷ சொல் மன அடிமையை எழுப்பி அவனை தனது வசமாக உழவு கண்டு எதுல சொன்னா இவன் சிக்குவாயா ஏக்க இதுல இருக்கா புரியா எல்லாம் வெளியில இருக்குது எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டுகள் அவள் இருந்தா போதும் வாய் மட்டும் பாட்டு அணுவும் அசைந்த உலக விஷயம் அசைந்திடாது காசி மண்டல சம்பாரிச்சிடலாமே எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம் உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் அத்தனை விஷயங்களுக்கு அடிப்படையான அணிவேறான அந்த அணு அணு பிரமாணமான அந்த ஜோதி சுரூபத்தை உங்களால சம்பாதிக்க முடியுமா அது அருளின் கூறாக இருக்கிறது அதுக்கு என்ன வேணும் இறக்கும் வேண்டும் ஈமான் இழக வேண்டும் தயவும் வேண்டும் அப்பத்தான் அந்த அணு என்று சொல்லக்கூடிய அன்பு பூக்கும் யா லெடி அருளலாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருளலும் பிறவுகே இன்று அறைந்தமை சிவமே மன அடிமையை எழுப்பி அவனை தமது வசமாக உளவு கண்டே மேயமதி எவுமே இப்படிதான் இருக்கும் மனசுல நின்றுட்டு பின்னாடி பாக்குற பொழுது எல்லாம் போயிடும் ஏன்னா இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணுமா இல்லையா பின்னாடி பார்த்தா இருக்கிறது போயிடும் மீனிலை சாலிகை எல்லாம் வேறுட உடைத்து உள்ளதும் போச்சு கண்டது அநித்தியோ கண்டது என்னவாச்சு நித்தியம் இல்லாம அநித்தியமா போச்சு நீதான் பார்த்த ஏன் பார்வைக்கு இல்லாத சிக்கல சிந்தகை பின்னால இருந்தது முன்னால கண்ணு மட்டும் பார்த்தது என்ன வந்தது எது போனது என்ன கேட்டதெல்லாம் கேட்டதும் உள்ள இறங்கலை ஏறல எப்படி ஏறுவான் புரிஞ்சதான் கேப்பார் வாத்தியாரு புரிஞ்சது சார் பையன் செல்லும் அவ்வளவுதான் யாரும் வாத்தியாரா இருந்தா கோச்சுக்காதீங்க நம்ம ரெண்டு வாத்தியார் இருக்காங்க கழித்ததெல்லாம் வீண சுகமெல்லாம் துக்கமாக போய்விட்டது உண்டதெல்லாம் மலமே எவ்வளவு சுகையான உணவு என்னவா போச்சு நாற்றம் எடுத்த மலமாக போய்விட்டது அப்படித்தான் போதும் உண்மைதான் இப்படி போறதுக்கு ஒரு சுவையான உணவு திங்கன்னு அவசியம் இல்லையா தண்ணியை குடுத்தோட போடுமையா நாருமையா எதுக்கு இவ்வளவு அறுசுவையும் கூட்டி திங்குற அறுசுவை இந்த உணவு இல்லையா இருக்கு தின்னதா அமுதமானது சொல்றாங்க அன்றாட நடைமுறை சாமானிய மக்களுக்கு சண்மார்க்களுக்கு அதுவும் அந்த நடைமுறையாக தான் இருக்கு சாமானிய மக்கள் கூட தப்பிச்சு தப்பிக்கவே முடியாது அருட்பாளர் உடனடியை படிச்சு எல்லாம் இருக்கேன் நாளைக்கு ஒரு முறை குடும்பம் குடும்பம் பிள்ளைக்குட்டி எனக்கு ஆசை இல்லை பற்றில எல்லாம் சொல்லுவாங்க எல்லாமே இருக்கும் கேட்டா பற்றலாம வாழ்றேன்னு சொல்லுவாங்க எடுத்து கொடுத்துட்டாரு நீ எப்படி இருக்க அடிமையை எழுப்பி அவனை தமது வசமாக உழவு கண்டு மேயமதியும் விளக்கினை அவித்து ஊ அணைச்சு ஒரே இருக்கும் அந்த என்று சொல்லுவது திரும்ப காலத்துக்கு நீ அங்கு இருப்போன்னு தெரியாது அது கணக்கே இல்லை இந்த அவலநிலைக்கு போவதற்காக இந்த ஜீவனை நீ பெற்றுக் கொள்ளவில்லை அறிவு உனக்கு வழங்கப்படவில்லை இந்த தேவம் உனக்கு கொடுக்கப்படவில்லை வேறு எதற்கு கொடுக்கப்பட்டது என்றும் நிச்சயமாக உலகத்திலே கொடுக்கப்பட்டது அதை உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் வரவில்லை உள்ளே உள்ளாம் கொ ரொம்ப எளிமையா ஐயா சொல்லி வச்சிருக்காங்க எல்லாம் கொள்ளை போய்விட்டது லேச ஜீவன் மட்டும் ஆடிட்டு இருக்கு அப்ப கூட அதுக்கு என்ன விட மாட்டேங்குது இந்த உலக பெற்று விடமாட்டேங்குது மண்ணல்லித்து தங்கத்தை உதல இவனுக்கு நினப்பு அது கேட்கதே இல்லையா அது கேட்காது அதுங்க போராடிட்டு இருக்க இங்க மாயும் அதுதானே அந்த துக்கமாகிய அந்த உலக அந்தகாலம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேர் இருட்டது அதுல போனவன் மீண்டும் வர முடியுமா வர முடியாது அப்ப உன்னுடைய நிலை என்ன எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை பெற்று வந்தவன் எவ்வளவு வல்லமை உள்ளவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் எவ்வளவு பெரிய பேரறிவாளன் நீ எல்லாம் இருந்து உன்னுக்கும் பயனில்லாம போயிடுச்சியனும் ஒரு விளக்கினை அவித்து மெய்நிலை எல்லாம் வேறு உடைத்து உள்ளே உள்ள கொள்ளை மிக நடுகுற்று நினை மீண்டும் மீண்டும் உனக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது அருட்பு அற்புத சுருவம் என்று சொல்லக்கூடிய அக்கினியினாலே அந்த சுதந்திரம் சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற வழி அண்டனெல்லாம் நுழைந்திருக்கின்றது மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உனக்கு வழங்கப்படுகிறது இப்ப கருணை உள்ளவன் இறைவன் இவ்வளவன் பண்ணி போனா கூட உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுதான் அனுப்புறாரு வா உண்மை என்ன தெரிஞ்சுட்டாது போல் பெருமான் சொன்னார்கள் உண்மை சொல்ல வந்தனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் கேட்டுக்கொள்வார் யாரும் இல்லை ஐயோ நான் என்ன செய்வேன் எப்படி போய் கேப்பாங்க அவங்க இங்க போய் எட்டும் நீ இருக்கிற மாதிரி இருந்த சத்தங்கத்தான் போட்டினா அது கேப்பாங்க அவங்க சத்தம் மூடம் இதுக்குள்ளா இருந்தது இங்க இதுக்கு கீழே கண்ணனுக்கு புத்தி எங்க இருந்துச்சு அங்கெல்லாம் இருந்தது அப்புறம் அங்க போகிறோம் அங்கதான் போகும் சத்தம் நீதி இளையோ தருமா நெறியும் இலையோ நீதி நீதினது சிறைசிலே வைத்து படுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது செயல் காலத்திலே நீ வாழ்கின்ற காலத்திலே ஏதாவது வெகு விரைவில் புரட்டிடுவாரு யாரு புரட்டா கேட்காதீங்க உடனே கணக்குகள் புரட்டப்படும் யாருக்கா சோறுப்பட்டிருக்கியா இருந்த திருடி தருமன்றும் அந்த நாட்டில் இருக்கா நிறைய பேர் எல்லாத்துக்கும் யாரோ ஒரு பணத்துக்கு யாரையா கொடுக்கிறது மக்களுக்கு கள்ளி கொடுக்கறாங்க எல்லாருமே எங்க வெளிநாட்டுல சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்தான் தாயமறை முடி நின்ற பிள்ளையும் பதிமருவும் மன்னளார் மகிழும் அணிய அகிலாண்டமும் சராசரமும் என்ற அருள் பர சிவானந்தி உமையே இடதுபுரம் இருக்கின்ற தாயாருடைய ஆளுகை அந்த ஒன்னம் வல்லல் பெறுமானால் இந்த உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது இடதுபுரத்தில் இருக்கின்ற தாயாருடைய ஆளுகை இந்த உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது ால் எ போனது போதும்ளை சொல்ல போனது போதட்டும் இனி மேலாவது புத்தியாய்ப்பிழை மனமே விண்டு அதனால் எண்ணி இனி நீர் சமரச சுத்த சன்மார்க்க மீனரியை கடை அது இல்லது படிச்சதுவை உணர்ந்து உயிர் நலும் பரவுகிற சிவமே அப்படி இருந்தா அங்க போலாம் காரியம் நடக்கும் அதான் சன்மார்க நெரிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு வித்து சமரசை கடைபிடித்து மெய்பொருள் அந்த நெறிக்கு ஒரு மெய்ப்பொருள் என்று வல்ல பெருமான் சொல்லுகிறார் அவருக்கு தான் தெரியும் அனுபவிச்சவர்களுக்கு தெரியும் நமக்கு லேச தெரியுது உலகத்துல எல்லாம் பொய்யாதான இருக்கு இந்த பொய்க்குள்ள ஒரு மெய் இருக்கு இந்த தேவமும் பொய்யாக இருக்கு இந்த பொய்க்குள்ள ஒரு மெய் இருக்கு பொய்யும் மெய்யும் பொருந்தியதோ தொப்பை பூதம் பொருந்தாமல் பொன்றி போனால் இது போயிடும் தாரத்தை போட போகும் இங்கே வந்து ஒன்றோடு ஒன்று இது போகாது அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் நெய்பொருள் நன்கு ஒன் சிற்றம் பலத்தே எந்த அருள் அடைமில் இரவாத வரும் பெறலாம் இன்ப முரலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் உட்கொண்டதெல்லாம் குறைய உலகியலீர் இதுவரை நீர் உம்மை அறிந்திலே இரவா வரும் பெறலா கேட்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கேன் இன்ப முறலாமே இன்புரலாம் எவ்வுலகம் எத்தம் அகிந்து வாழ்ந்துடலாம் மேல போயிட்டே இருக்கலாம் பாட்டுக்கு அடுக்கிட்டு போறார் ஐயா அளவு கடந்த நெடுங்காலும் போறாங்க ஐயா இருக்கு போகணும் போயிடலாம் வாசல திறந்துட்ட போக வேண்டியதுதான் கிளாஸ்ல திறக்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டியிருக்கே பல யுகங்கள் போகுது பல பிறவிகள் போகுது அவர்கிட்டதான் நீ போறதே இல்லையே போனாலும் அவன் என்ன ஏதுன்னு பிள்ளைய தூக்குவா வெளிந்து வெளிந்து தூக்குனாலும் நீ போறிய பக்கத்துல எல்லாம் நல்ல வருஷ புடையை கண்ட அழைஞ்சிட்டு பயில வயசானவங்க அழகிறான் சின்ன பயன் அழகிறான் ஜாமியார் அழகுறான் இப்ப ஜாமியார் எல்லாம் கட்டப்பிடிக்க விடுறான் அம்மன் பிள்ளைங்கள எவ்வளவு கேவலமா போச்சு இந்த வித்தை வித்தை கேவலமா போற இந்த பயில கேவலமா ஆக்கி விட்டான் நீதி நடம் செய்தி நான் பெற்ற நெடும் பே ஓதி முடியாது வேறு சொ அவ சொல்ல முடியும் நீதி நடம் செய்தி நான் பெற்ற நெடும் பே ஓதி முடியாது என்போல் இவ்வளதும் பெருதும் வைத்திருக்கிறார் ஆண்டவரிடத்தில் வல்லல் பெருமான் வேண்டுவார் வேண்டும் கண்டாய் வல்லல் பெருமான் வேண்டி கேட்டிருக்கா யாருக்காக நமக்காக தான் பையன் காது வாத்தியார் பாடம் சரியா இருக்கும் இவன் தான் கேட்கல பராக்க அப்புறம் வாத்தியார் என்ன பண்ணுவார் வாத்தியார் அழுவான் குடியலையே போகலையே வரலையே நடக்கலையே ஏன் அழுவே ஏன் புரண்டு ஏன் நடக்கல சிந்திச்சு பாட்டியா அந்த ஒரு இயக்கமாக இருந்தா கூட தெரிஞ்சுக்க எல்லாம் உனக்கு தெரியுது இந்த உலகத்துல உனக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது தெரியும் ஒண்ணுமே தெரியாதுங்க உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு அவருக்கு தெரியும் வருகின்ற பொ வாங்கிவா அந்த அல்ப சுதந்திரமாக ஜீவ அறிவுக்கு கண்டிப்பா தெரியும் ஏமாத்தி எல்லாரும் ஏமாத்தி கொண்டாடி ஏமாத்துவான் ஏமாத்தி கோட்டுக்கெல்லாம் கூப்பிடுவான் அவனுக்கு தெரியும் இல்லையா உள்ள இருக்கிறதுக்கு மனம் மிக மயங்கி ஒரு மண்ணில் கிடந்து அருளை உண்ணி உலகியலினை மறந்து துயில்கின்ற பொழுது சொல்லல் பெருமானுக்கு நமக்கு நம்ம அடிக்கிற கூத்தையும் பாட்டின்னான்னு சொல்லியிருக்காரு அப்படி அவருக்கு என்ன வேண்டிருக்கு நாட்டம் ஒரு வைகரையில் வைகரை அவனும் துயிலெழுதல் பேரு வைணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க ஆண்டால் தெரிவிப்பாவை யாரு படிச்சாத நாட்ட முருவை என் அருகணைந்து என்னை நன்று எழுப்பி மகனே நல்யோக ஞானம் எனினும் புரிதல் இன்றி நீ நளிதல் அழகோ எழுந்தே இட்டுகும் பழிக்க அருள் அமுதம் உண்டு இன்புருக என்று சிறியன் அல வாயிலே அருளை நினைந்து நம்ம சிந்தனை நம்ம நினைப்பு என்ன படிச்சா மட்டும் போதாது கேட்டால் மட்டும் போதாது அற்புதம் அற்புதம் எல்லாம் அருட்பேரணி அளித்தனும் நமக்குள்ளே தொடுனி எண்ணியபடிக்கே இயற்றி விளையாடி மகிழ்க என்றும் இரவானிலையிலே இரவாக வரும் பெறலாம் இன்ப முரலாமே இரவா நிலையிலே இன்ப அனுபவனாயி இயல் சுத்தமாதிமொன்று என்னாலும் இச்சை வழி பெற்று வாழ்க என்று கலந்தோம் இனி எந்தவாறினும் எம் ஆனை என்ற குருவே எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கார் ஒல்லில் பெருமான் அடைய ஏன் மேலையும் சத்தியும் என கொடுத்த மேலையும் சத்தியும் ஓன் மேலையும் சத்தியம்டா ஏன்னா எப்படி சந்தேகமாவே இருக்கிற நம்பிக்கை இல்லாம ஏடா இருக்கிற ஒன்னையும் முதல்ல நம்புறா நம்புறானா எங்க நம்புறாவே மண்ணாகி என் பெரிய வாழ்வாகி அழியாத வரமளாகி நின்ற சிவமே உன்மீது கருணை கொண்டு இறக்கப்பட்டு தயவு இருக்கின்ற ஒரே காரணத்தில் தான் உன்னை நோக்கி அழுதிருக்கிறார்கள் மகான்கள் உலகத்தை கண்டு அழுது நீ ஏன் ஏமாளியா இருக்கிற ஒண்ணு யார் ஏமாறு சொன்ன ஆசை அரிய பெறும் பேராசை கடல் உனது உள்ளத்தில் கொந்தளித்துக் அரசியல் கட்சியா பயன்படுத்தி இருக்கான் காலம் காலமாக தமிழ் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் உன்னை யார் காப்பாற்றுவது நீதான் உன்னை காப்பாத்திக்கணும் யிற்றுக்காகவும் வயிற்ருக்கு நல்லா புரிஞ்சு அதனால தருவரி பண்ற உன்னுடைய ரத்தம் இது சொல்லி கொடுத்தா தீவிரவாதின்னு சொல்லுவான் எத்தனை கூடி எடுத்த உன் தந்தையும் தாயும் எத்தனை நாள் ஆண்டவனை நினைந்து நினைந்து கூடுவார்கள் ஐயோ போகப் போகின்றதே எடுத்த தேகம் விடுமா இந்த தேகம் போகாவதற்கு முன் செத்து போவதற்கு முன்பு இறப்பதற்கு முன்பு சாவதற்கு முன்பு மரணம் அடைவதற்கு முன்னால் புஷிக்க வாரும் ஜெக்தீரே காதும்றை கலந்துண்ண கண்டீர் அகண்டாதார பேரிந்தவில் ஏத உருவாய் பெங்கி ததும்பிக் கிடக்குதோ ஐயோ எடுத்த தேகம் விழுமுன் புஷிக்க வாழும் ஜெகத்திரே ஒருத்தரும் போல ஒருத்தருமே போல யார் நாளைக்கு வருமான அந்த நட்பாச உடல் அவருக்கு என்னெல்லாம் ஒரு தர்மசாலையை கட்டினாரு சங்கத்தை ஏற்படுத்தினாரு மருந்து செய்யறான ஒருத்தன் விவகாரம் ஒரு தங்கம் பண்றாரு ஒருத்தன் நோய்க்கு ஏதாவது ஒரே மருந்து பண்றானாரு ஞான மருந்து நல்லா மருந்து பண்றானாரு கணிசா ஒரு கூட்டிட்டு போய் நான் உள்ள போறேன் சௌரியமா இருக்கிற நீங்க எல்லாம் கூட்டிட்டு வெளியே அதை அருண் புரிஞ்சு சொல்லணும் போய் சேர்ந்துட்டார் அவ்வளவுதான் நான் பெற்ற யார எங்கும் பெரும் ஒருத்தர் இல்லையா கோடிக்கணக்கான பேர் இருக்க எந்த நாட்டுல நீ நினைக்கிற நம்ம தான் பிரியாங்க நினைக்கிற இல்லை இல்லை ஒரு கோடி பெரும் தலைவர் வாங்க கூடி குறித்து உரைக்கின்ற நிதனை கேள்மின் இங்கே வம்மின் கோடு மன குரங்காலே நானுகின்ற ஒரு சின்ன விஷயம் வந்து அப்படியே தோண்டு போயிருவான் என்ன ஆகும் போகுது காலம்லாம் சளித்து சலித்து சளிப்பிலே வாழ்கின்றவன் தோண்டு போகாம என்ன பண்ணுவான் வச்சுக்கிட்டது இந்த ஜீவன் குன்றி போகிறது அப்படியே ஒளியிழந்து போகிறது உடனே தரமாடுறான் வேறக்கு நெஞ்ச பிடிக்கிறான் கீழே விழுந்துறான் தூக்கிட்டு ஒரு பத்தாயிரத்தை வாங்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டு போனார் யாருங்க எல்லா நிறைய மருத்துவமனை இருக்குதுங்க ஒவ்வொன்னுக்கு ஒரு மருத்துவமனைங்க பாவ மக்கள் சொத்து சுகத்தான் வித்துக்கிட்டு காலியெல்லாம் அடை வச்சுட்டு கொண்டு போய் கொட்டுறாங்க காசை கடவுன குரங்காலே நானுகின்ற உலகில் வெறித்த உம்மால் ஒரு பயனும் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினை நினைக்க வேணும் சொன்னாரு நினைப்பு தாண்டா புலப கெடுக்குது பொதுபுறம் இருக்கு சமயம் வலதுபுறம் இருக்கு வெளியில் இருக்கிற சமயத்தை விட்டுருங்க பொய்யது இந்த பொய்யானது மெய்யாகணும் உலகிறதா இருக்கா ஒண்ணு இருக்காது ஒரே காத்து தான் இருக்கும் அக்னி இருக்கும் இடதுபுறம் தான் உனக்கு இயக்கமே இருக்கிறது தாயாருடைய பெருவடி எங்க இருக்குன்னா இடதுபுறத்துல தான் இருக்கு அவள் அருள் கொண்டேன் அமுதமும் உண்டேன் அடி நீ தின்னது எப்ப அமுதமா மாறும் அவ கொடுக்குற சோர தின்னாதான் தின்னதும் வளம் இல்லாம நீ பேலாம அது அமுதமா போகும் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லிருக்காங்க பிற்பங்கயத்தினுடைய தருவடி என்று உள்ளது புறம்தான் சொல்லி எப்படி சொல்லியிருக்காரு புது சுத்தலமும்ரமா மதி மதுவும் பசுவின் தீம்பாலும் ஒன்றாக கலத்து மரணம் அவதிக்கும் கர்ப்பம் கொடுத்தாய் இவ்வளோ விஷயம் இருக்கு ஒன்னே ஒண்ணுக்குள்ளாருடைய திருவடிக்கையில் என்னென்ன இருக்கு இந்த அனுவளவுதான் இருக்கிறது அம்மையைக் கண்டேன் அவல் அருள் கொண்டேன் அமுதமும் கொண்டே நடி பாங்கும் அவள் அருளானே நடராஜர் சன்னதி கண்டே நடிக சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரவி சாமி அறிவாரடி சாமி அறிவாரடி அராந்திருமுற இருக்கு சாமி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க குறித்துரைக்கின்ற நிதனை கேள்விங்க கோவு மன குரங்காலே நாணுகின்ற உலகில் வெறித்த உண்மான் ஒரு பயமும் அண்டுகிறேன் எனவும் மெய்யுரையை பொய்யுரையாய்வாறு நிலைய உலகியலில் நீயாக எதிரியாக இருக்கிறாயே எல்லாம் தட்டி பார்த்திருக்கிற முயற்சி பண்ணிருக்கியா இல்லையா பார்க்க ஒரு பொழுதும் உன்னை நீ பார்க்கின்ற வித்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை காசு பணம் வீடு சாமியார்களுக்கு பின்னாடி எவ்வளவு நாளைக்கு இருப்போம் கொஞ்ச நாள் போயிருடா வரைச்சிட்டு வெந்து நீரான கொடுத்திருவான் கொண்டு போய் கூடங்கிடந்தது கோலங்கள் சுட மறுக்கிறது உன்னை சுட்டு மறுக்கிறது உன்னை தொடகின்றது இது உண்மை இல்லை எது இல்லை இந்த இலகத்தில் இறப்பதற்காக நீ வரவில்லை அநியாயமாக சொத்து போவதற்காக இந்த உலகத்தில் நீ படைக்கப்படவில்லை நிச்சயமாக நீண்ட நெடுங்கோடி காணும் பெற்று வாழ்வதற்காக சொத்துப் போக போகிறாய் இதற்கு அந்த அருட்பெருஞ்சோதி சுருகம் என்ன பண்ணும் இந்த உண்மையை வல்லல் இந்த உலக மக்களுக்கு எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து சொன்னார்கள் என்ன சொன்ன சோறுங்கத்தைதான் எங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தா நாங்க பொழைச்சுக்கோன்னு சொன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நீ பொழைக்க முடியாத செத்துக்கு போயிடான்னு சொல்லிட்டு வல்லல் வருமான அந்த மூட்டையை கட்டி அதுக்கு பொன் மூட்டைன்னு போயிரு திறந்து எல்லாருமே வடலூர்ல நம்மால தீபம் கட்டுறோம் கிருஷ்ணமூர்த்தி என்னமா நடக்குது எது நடக்கணுமோ அது நடக்கல ஆகையினாலே இந்த சொந்தமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையிலே படைக்கப்பட்டிருக்கிறது விட்டு விடுவாய் உனக்கு சொந்தம் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே கிடையாது போது அம்மாவாசைக்கு திதி கொடுத்தேன் அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறான் உலகத்துல நீ ஏமாற்றப்படுகிறாய் ஏமாந்து போகாதே இந்த உயிர் உடலை விட்டு போய்விட்டால் பிணம் என்று பேரு அதுக்கு கணக்கே கிடையாது மீராறுகளை பக்குவம் பண்ணி வைப்பது சமாதி பழவினை இறக்கவும் சுளிவினை திறக்கவும் பழகி வருவது சமாதி அந்த ஆதிக்கு சமமாக நீ இருந்து விடுவாயானால் இந்த உன்னை உன்னை ஒரு தேகத்தை ஒருபோதும் இந்த மண் தீண்டாது ஆதிக்கு சமமாக இருக்க வேண்டும் தீண்டுமா காற்றால கதன மதனால கணலால புனல கதிராதி கூற்றால பிறவி அட்டு கொடும் செயல்களால வேற்றால கொலையால கொலை கருவியால பிணியால எதனால எல்லாத்துலேயும் வரணும் வரக்கூடாதியா கோயிலாலே கிரகங்களு ஒன்னு செல்லமா கொண்டு மூறன்னு சொல்றான் உங்களுக்கு மூணாவது சனி நடக்குதா இப்ப அந்த மதன் சனி பொங்கு சனி நீ முதல்ல மங்கு சனின்னு சொல்றோமா அது ரெண்டாவது சனி பொங்கு சரியன்னு சொல்றான் அந்த ஜோசியர்லாம் சொல்றார் கடைசி மங்கு சனி நீ போய்ரோ மூணாவது சனி நடதான்னு சொல்றான் இந்த ஆயில எண்ணெய்க்குனக்கு சொல்லி கொடுத்தது யாரு ஜோசியரா ஆரியப்பட்ட அப்படியே சொல்லி வெச்சிட்டு போயிர்கா வராகி மூர் அப்படியே எல்டி வெச்சிட்டு போயிர்கா இல்லையாடா எத்தன பத்திரிக்கை எல்லா ராசிக்கும் சில பேர் உன்னை யார் திருத்துவது சொல்லியிருக்காரு அத்தமாதியா நடக்குது போயிருவாரு வீட்டுக்கிட்ட சா போயிருமே கோளாலே பிறவி என்று கொடுக்கும் செயல்களாலே வேற்றாலே எஞ்சும் அழியாதே விளங்குவோ உடல் தேகம் வேண்டும் என்றேன் விரைந்து அழித்தான் எனக்கு என்றாலே இழிவர நீர் நினையாதீர் உலகே சும்மா அதெல்லாம் புச்சுதான் சொல்லுவான் வரலாறு அதெல்லாம் முடிச்சுதான் சொல்லுவான் ஒரேன் சங்கம் நானே நடத்துகின்ற சொன்னார் நிரந்தர தலைவர் வல்லல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் போது சொல்லி இருக்காரு ஊருக்கு சங்கம் ஆரம்பிச்சு நிரந்தர தலைவர் ராமலிங்க சாமி சாதாரண தலைவர் என்ன தெரியும் கொஞ்சமா கொடுப்பான் கொடுப்பான் நீ வாங்கிட்டு தூக்கி கட்டிட்டு போகரியமா இருப்பான் நீ கஷ்டப்படுவ இதெல்லாம் நடக்க போகுது ஜோதி இறைவனை பாருக்குதுவாக இருக்கின்ற முகம் அதுவாக இருக்கின்ற பெருவெடிக்கு போய் உன்னை அர்ப்பணித்துக்கொள் அதனால கணபதியின்னு பேரு அதுக்கு கணபதி எங்க இருக்காரு முகத்தில் இருக்கார் கண்ணே பதியாக இருக்கிறார் விழுந்துடும் வெளியே போய் விழுந்துட்டு தோப்பு கர்ணம் போட்டு யார் என்ன சொல்ல முடியும் மடையன் என்றால் கோவிப்பான் மாடு மகா மோட்சம் கண்டார் பூசை செய்வார் வீட்டுக்காரன் கூட்டு என்னடா படையான கருவிகளை வெல்ல மாட்டான் எண்ணங்களிலே ஏற்படுகின்ற துர்கந்தங்களை துறக்க நீ முயற்சி செய்திருக்கிறாயா அது இல்ல அவ்வளவு அழுக்கும் இருக்கும் வருமானம் போல் இருப்பான் மூடந்தானே நன்மக்களை போல் இருப்பார்கள் கழிவர்கள் அப்படியே இருப்பான் சாமிங்க ஆமாங்க சாமிங்க சாமியா இருங்க பெரிய சாமியா இருங்க ஒரு தாடி வச்சிருப்பாரு துண்டு ஒன்று போட்டு எல்லாம் காசு வாங்கிட்டு இருப்பார் சோறு போராடி ஏமாத்திட்டு இருப்பார் இருந்து சொன்ன சொல்லிட்டு போறயா நீ என்ன பண்ணுவ சுக்கிலத்தை அறிந்து உண்டு வாய்நாள சாமியார இருக்க கூடாது சோத்து சாமி ஆயிரம் பேர் இருக்கான்னு தெருவில் சோறு போட்டா போய் தூங்கிடுவாங்க பேர் அருளா அமுதம் எங்கடா கிடைக்கும் கற்போ எங்கடா கிடைக்கும் பேரானந்த நித்துரை செய்கின்றனே பேரானந்த உலக மக்களுக்கு எடுத்து வீசிட்டு போயிட்டாருங்க எடுத்துங்கப்பா பெற்றுக்கொள்வதற்கு தடை ஏதும் இல்லை எந்த தடையுமே கிடையாது நமக்கு நேமாகவே ஒரு தடையை வைத்துக் கொண்டு அது கிடைக்குமா இங்க போலாமா அண்ணா சாமியாட்ட போலாமா வடலூருக்கு போலாமா சித்தி விளாகத்துக்கு போகலாமா மொட்டை அடிச்சுக்கலாமா தாடி வச்சுக்கலாமா மூடனுக்கு மூடனாயிருந்து கொண்டு முடிவான நாள் எட்டு தீட்சை பெற்று மூடனுக்கு மூடனாயிருந்து கொண்டு பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பான் பைத்தியகாரம் மாதிரி போவான் எல்லா விஷயத்தையும் கையில் வச்சிருப்பான் கொள்ளல் பிறப்பா அப்படின்னா மூட்டை முடிய போத்தின் மீதுவோம் வருவாது என்னப்பா சரிச்சா சிரிப்பார் அழுதாக அழுவார் என்னப்பா சாப்பிட்டே அது சாப்பிட்டேன் சாப்பிட்றியா சாப்பிட்றேன் அவ்வளோதான் ஒன்றைய மாதிரி என்னைய மாதிரி இல்லை கொண்டா பெனடா தீட்சையினில் இருக்கும் போது பேருலகில் மனுக்களுடன் கூடி வாழ்ந்தேன் தெரியா போனார் காட்டுக்கு இல்லையா பெற்ற நடா தீட்சையினில் இருக்கும் போது பேருலகில் மனுக்களுடன் கூடி வாழ்ந்தேன் உற்ற நடா வறுமையிலே வறுமையாகி ஒரு மனிதனுக்கு ஒருமை வறுமையானால் வறுமை என்ன சேர் இல்லாத தன்மை சேரு கிடைக்கல தோண்டு போய்விடுவான பசி வந்து போச்சுன்னா போயிடும் பத்தும் பறக்கும் சொல்லுவாங்க எல்லாம் போயிடும் ஒருவரிடம் நான் பேச்சு பேசாமல் தான் கட்டநடா ஜகத்தில் உள்ள கல்வி எல்லா இந்த உலகத்தில் எல்லா கல்வியும் ஒரே கல்விதான் இந்த இருக்கிற கல்வி ஒரே ஒரு கல்விதான் சஹா கல்வி கசக்காமல் அதன் மேலே முப்பால் உண்டே சித்த நடா மெய்யனுக்கு மெய்யனானே சேதத்தில் உள்ளார் பொய்யன் செப்புவாரே சும்மா தெளிந்த அவனே சித்தன் அவனுக்கு உனக்கு சிந்தை தெரிந்திருக்கிறதா யாரையுமே தெரியும் வட்டாகி உருதெறியும் செம்மதிப்பால் ஊரல் உண்டு திளைத்திருக்க வெட்டாத பேரின்பும் என்னை உன்னை விழுங்கி இருக்கின்றதே மூஞ்சை பார்த்தா தெரியும் பிறரையும் ஏமாற்றாதே இவன் கெட்டு போனாலும் பரவாயில்ல ஒரு கூட்டத்திலேயே கெட்டு போயிடும் ஊர்ல போற எத்தனை சாமியா இருக்கயா எல்லா சாமியா சும்மா வர்ற எவ்வளவு அசிங்கமா இருக்கையா கட்டி போய்க சொல்ற ஒரு பையன் உள்ளடாடா என்ன காரணம் இந்த நாட்டு மக்களுடைய அறியாமை நம்மால்தான் காண முறை அறிவுபட்டு கிடைக்கிறானே காலி சூழ் உலகம் எல்லாம் அமைதி மே இதற்கும் கால முறம் நூத்தி அறுபது வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் எங்கே அமைதி இருக்கு உலகம் மூறம் கொண்டு வச்சுட்டு இருக்கிறான் அண்ணன்பத்திட்டு இருக்காங்க ஆகாத பகை ஒளிந்து அன்பு உண்டாக கவலை பிணி அகன்று போக ஆக்கமுடு மக்கள் குளம் அழகாய் வாழ வேண்டுதல் செய்து அருளை நாடி ஆனந்தவனிலையை அணுகுவோமே ஆனந்தவநிலையை அணுகுவோமே போயிட்டு அடுத்து அடுத்த வர பார்ப்போம்